பாடம் அச்சமான நேரத்தில் தொழுவது உங்களை தாக்கக்கூடும் என்று நீங்கள் அஞ்சினால் தொழுகையை சுருக்கிக் கொள்வது உங்கள் மீது குற்றமாகாது நிச்சயமாக நிராகரிப்பவர்கள் உங்களுக்கு பகிரங்க விரோதிகளாக உள்ளனர் நபியே நீர் அவர்களுடன் இருக்கும் போது அவர்களுக்கு போர்க்களத்தில் தொழுகை நடத்தினால் ஒரு பிரிவினர் தங்கள் ஆயுதங்களை தாங்கியவர்களாக உம்முடன் துழட்டும் அவர்கள் சஜிதா செய்ததும் அவர்கள் உங்களுக்கு பின்னால் செல்லட்டும் துழாத அடுத்த துழட்டும் அவர்களும் தங்கள் ஆயுதங்களையும் எச்சரிக்கை உணர்வையும் எடுத்துக் நீங்கள் உங்கள் ஆயுதங்களிலும் தளவாடங்களிலும் கவனக்குறைவாக இருப்பதையும் திடீரென உங்களை தாக்குவதையும் விரும்புகின்றனர் மழையினால் உங்களுக்கு இடையூறு இருந்தால் அல்லது நீங்கள் நோயாளிகளாக இருந்தால் உங்கள் ஆயுதங்களை கீழே வைத்துவிடுவது உங்கள் மீது குற்றமாகாது ஆனாலும் எச்சரிக்கை உணர்வை பிடித்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக இறைவன் நிராகரிப்பவர்களுக்கு இழிவு வேதனையை தயார்படுத்தி வைத்துள்ளான் அத்தியாயம் நூற்றி மற்றும் நூற்றி இரண்டாவது